வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து இன்று ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் எட்டாம் ஆண்டு தாமஸ் சேவரி என்பவர் முதலாவது நீராவி இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு புரட்சி மேற்கொள்ளக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில்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 ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் கார்ஃபீல்டு சுடப்பட்டு படுகாயமடைந்தார் இவர் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மரணமடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மார்கோனி வானொலிக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா இலினோய் மாநிலத்தில்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு க கணபதி பிள்ளை இலங்கை தமிழறிஞர் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அலெக்ட்ளஸ் ஹோம் பிரிட்டனின் அறுபத்தி ஆறாவது பிரதமர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிவி தாமஸ் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இமெல்டா மார்க்கோஸ் பிலிப்பைன்ஸின் முன்னாள் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ விஜயன் மலையாள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எம் ஏ குலசீலநாதன் ஈழத்து கர்நாடக மெல்லிசை பாடகர் வானொலி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சி ஜெயபாரதி மலேசிய தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வி மாரியப்பன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சே மாணிக்கம் தமிழக எழுத்தாளர்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 ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆண்டு நாஸ்டாமிஸ் பிரான்ஸ் ஜோதிடர் மற்றும் நூலாசிரியர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆண்டு வின் செஞ்சோ கலிலி இத்தாலிய இசைக்கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆண்டு சிராஜ் உத்தவா வங்காளத்தின் கடைசி நவாப் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டக்லஸ் எங்கல்பர்ட் கணினி சுட்டியை கண்டுபிடித்தவர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை